வணக்கம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று 21- ஓராவது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்கில் தொடங்கியது இரண்டு தேவி அகில்யாபாய் ஹோல்கர் சர்வதேச விமான நிலையம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் அமைந்துள்ளது 3. புதிய விண்வெளி படைப்பிரிவை உருவாக்குவதை பிரான்ஸ் நாடு அறிவித்துள்ளது இனி இன்றைய பொது அறிவுக்குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இமாச்சலப் பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் 2. ஜூலை 12 அன்று நீர் சேமிப்பு தினத்தை எந்த மாநில அரசு அனுசரித்தது மூன்று உலக வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி